ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நமபிரவாரம் கமணா மசமஸ்பேத்தி ஜாயே விவக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ரஜோகுணத்தினுடைய அடையாளங்களையெல்லாம் உபதேசம் பண்ணுறார் லோபஹா லோபஹான்னு சொன்னால் பிறருடைய பொருளை அபகரிக்க வேண்டுங்கிற ஆசை பிரவிற்த்திகி பிரவிறத்தின்னா சும்மா இருக்க முடியாது கை காலெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக உட்கார முடியாது சாமானிய சேஷ்டாங்கிறார் சங்கராச்சாரியர் பிரவிற்த்தி அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இங்கே அங்கேயும் எதையாவது சரி பண்ணிகிட்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார முடியாது ஏதாவது காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு தோன்றக்கூடிய ஸ்வாவம் அதை வச்சு புரிஞ்சுக்கணும் பிறருடைய பொருளை நாம் அபகரிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற போது நம்ம மனசில் ரஜோகுணம் ஆரம்பா ஆரம்பகான்னு சொன்னால் கர்மனாம் ஆரம்ப ஏதாவது காரியங்களே செய்கிறது வைதிக காரியங்களையோ லௌகிக்க காரியங்களையோ செய்கிறது அதாவது சும்மா இருக்காமல் அதை இதையும் இல்லையா எதையாவது பண்ணிகிட்டே இருக்கான்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறான்னு அதாவது காரணமே இல்லாமல் காரியம் பண்ணிட்டு இருக்கிறது காரணத்தோட காரியம் பண்ணுறது அது பூஜை பண்ணுறதா இருக்கலாம் ஜப்பம் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை லௌக்கிகமாக உழக்கூடிய செயல்கள் கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது லௌக்கிகமான கர்மங்கள் வைதிகமான கர்மங்களை செய்யறது தான் கர்மனாம் ஆரம்பா ஏதாவது ஆக்டிவாக இருக்கிறது அப்புறம் அடுத்தது என்னென்னா அசமகா அசமஹான்னு ரொம்ப சந்தோஷப்படுறது ரொம்ப ஆசைப்படுறது கோபப்படுறது இதெல்லாம் ஹருஷ ராகாதி பிரவருத்தி ஹருஷம்னு சொன்னால் அளவுக்கு மீறின சந்தோஷம் நம்முடைய பற்று வெளிப்படுவது நான் அதை கொடுக்க மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இதை பிறருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோமோ இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணம் அப்புறம் ஸ்பிருகா ஸ்பிருஹான்னு சொன்னால் சாதாரண வஸ்துக்களை கூட அடையணம் ஒருத்தருட்ட ஒரு சின்ன பொருள் வச்சுருக்காங்க இது நல்லா இருக்கே எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோமே அதுக்கு பேர் ஸ்பிருகான்னு பேர் ஆஹா லோபகா பிரவிற்த்திஹி கர்மனாம் ஆரம்பா அசமகா ஸ்பிருகா அஞ்சு பிறருடைய பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை சும்மா இருக்காமல் ஏதேனும் காரணமில்லாமல் செயல் புரிந்து கையை ஆட்டிக்கொண்டே இருப்பது விரலை ஆட்டிக்கொண்டே இருப்பது காலை ஆட்டிக்கொண்டே இருப்பது அப்புறம் ஏதாவது ஒரு செயலை தொடங்குவது அந்த செயலை தொடங்கி அதை செய்து கொண்டு அது காரணத்தோடு செய்கிறது தான் அமைதி இல்லாமல் தவிக்கிறது அளவுக்கு மீன சந்தோஷம் பற்று இவைகள் வெளிப்படுவது அப்புறம் எதை பார்த்தாலும் அதை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் ஸ்பிருகா ஸ்பிருஹான்னு சொன்னா ஆசைப்படுறது கடையில் இருக்கிற சாமானெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது இதெல்லாம் ரஜோகுணம் அதிகமாகிற போது இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளிப்படும் ரஜஸ் ஏதானி ஜாயந்தே ரஜசி விருத்தே ஏதானி ஜாயந்தே ரஜோகுணம் நன்றாக விருத்தி ஆகிற போது இந்த மாதிரி குணங்கள் வெளிப்படும் இந்த குணங்கள் வெளிப்படுறதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரஜோகுணத்தினுடைய காரியம்தான் நம்ம மனசில் இப்படிப்பட்ட எண்ணங்களும் இந்த உடம்பில் இந்த செயல்களும் தோன்றுகின்றன அதை பிறருக்கு நடந்து கொள்றதையும் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இடத்துல இருக்கிறத வச்சும் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக நம்மளை சரி பண்ணிக்கிறதா முக்கியம் ஆகவே ஹே பரத ரிஷபா பரதவம்சத்தில் நீ இந்த ரஜோகுணம் அதிகமாகும் பொழுது இவைகளெல்லாம் வரும் என்பதை புரிந்துகல்ங்கே உபதேசிக்கிறார் இனி தமோ குணத்தினுடைய அடையாளத்தை சொல்ல போகிறார் நாளைக்கு படிக்கலாம் தேவ்தே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம்